இது முழங்குகிறது நற்றிலையே இசை முழக்க வாழ்வினில் செம்மையே செய்பவள் நீயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மான் வாழ்வினில் செம்மையை செய்பவள் வீழ்வாரை வீழாது காப்பவள் நீ ஏழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரரின் வீரமும் வெற்றியும் நீ ஏ வாழ்நில் செம்மையை செய்பவள் நீயே தாண்டிடு நிலையினில் உன்னை விடுப்பேணோ தமிழன் எண்ணும் தலைகுனி வேணும் சூழ்ந்தின்பம் நல்கீடும் பை தமிழ் அண்ணா சூழ்ந்தின்பம் நல்கீடும் பைந்தமிழ் அண்ணாய் தோன்றுடல் நீ உயிர் நான் வாடினில் செம்மையை செய்பவழ நீண்புகள் நீயே என் தமிழ்தாயே வாடினில் செம்மையை செந்தமிழே உயிரே நறுந்தேனே செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே செந்தமிழே உயிரே நறுந்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வும் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கெனில் எனக்கும்ே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்தாயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே முந்தைய நாளினி அறிவுமில்லாது முந்தையனாளினி அறிவும் இல்லாது மொய்த்தனல் மாந்தராம் புதுக்குணல் மீது முந்தைய நாளினி அறிவும் இல்லாது மொய்த்தனல் மாந்தராம் புதுக்குணல் மீது செந்தாமரைத்தது போல செந்தாமரை காடு புத்தது போல செழித்தையன் தமிழே செழித்தையன் தமிழே ஒளிய வாழி வாழினில் செம்மையே செய்பவளியே நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்த்தாயே வாழினில் செம்மையை See, Beverly Hills.